வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருபத்தி ஓராவது செய்திச் செல் பதினேழு ஆணி மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள கால்பந்து போட்டி தொடங்கியுள்ள நிலையில் அஞ்சல் துறை சார்பில் கால்பந்து மற்றும் ரஷ்யா என்ற கருத்தின் அடிப்படையில் சென்னையில் அஞ்சல் தலை கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசின் கர்ப்பகால மற்றும் குழந்தை வளர்ப்பு திட்ட பயன்களை பெற கர்ப்பிணிகள் அரசு இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் எழுதிய நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது கடன் கொடுக்க தேனா வங்கிக்கு ரிசர்வ் வங்கி விதித்த தடையை நீக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி கே ரங்கராஜன் வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரம் நகரத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் ஐம்பது மைக்ரானுக்கு கீழ் உள்ள ரூபாய் மதிப்புள்ள பாலித்தீன் பெய்கள் அளிக்கப்பட்டன தையல் ஓவியம் உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பாசிரியர் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன தற்போது அனைத்து தேர்வுகளின் மதிப்பெண் விவரம் வெளியாகியுள்ள நிலையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்படுவோரின் பட்டியல் விரைவில் வெளியாகும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி நேற்று நடப்பதாக இருந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தொழிற்கல்வி ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு ரம்ஜான் விடுமுறை காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் ஆர் விலங்கோவன் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் முப்பது பொருட்களுக்கு இந்தியா கூடுதல் வரி விதித்து பதிலடி கொடுத்துள்ளது இந்திய ஸ்டீல் மற்றும் அலுமினிய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா தீர்வையை அதிகரித்ததற்கு இந்தியாவும் அமெரிக்க மோட்டார் சைக்கிள்கள் பாதாம்கள் ஆப்பிள்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இறக்குமதி தீர்வையை அதிகரித்துள்ளது அசாம் திரிபுரா மணிப்பூர் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த இரண்டு நாட்களாக பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மார்பளவு தண்ணீரில் நீந்து சென்று ஐஏஎஸ் அதிகாரி மீட்டது பாராட்டை பெற்றுள்ளது மக்களவைத் தேர்தல் வரை என்னை யாரும் பதவியில் அசைக்க முடியாது அதுவரை எனது ஆட்சி மிகச்சிறந்த முறையில் மக்கள் நலப்பணிகளை செய்யும் என கர்நாடக முதல்வர் குமாரசாமி கூறியுள்ளார் மலாலாவை சுட்டுக் கொண்ட பாகிஸ்தானின் தாலிபான் பிரிவு தலைவர் அமெரிக்கா நடத்திய துல்லியமானி தாக்குதலில் கொல்லப்பட்டார் காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் ராணுவத்தின் நாற்பத்தி ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படை முகாமில் பணியாற்றி வந்தவர் அவுரங்கசீப் இவர் ரம்சான் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் ரத்தோர் தனது ட்விட்டரில் தீவிரவாதம் முடிவுக்கு வருவதற்கான காலம் தொடங்கியுள்ளது இதனால் விரக்தி அடைந்துள்ள தீவிரவாதிகள் ஆயுதமில்லாத வீரரை கடத்திச் சென்று கொலை செய்துள்ளனர் ஒவ்வொரு வீரர் இறப்பிலிருந்தும் ஓராயிரம் வீரர்கள் தோன்றுவார்கள் என்று பதிவிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து கட்சிப் பணியில் ஈடுபடுத்துவதற்காக இளம் செய்தி தொடர்பாளர்களை நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளது உல்பா தீவிரவாதிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சென்றவர் மாயமாகியுள்ள நிலையில் அது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் இரண்டு வார காலம் அவகாசம் அளித்துள்ளது இடைத்தரங்கர்கள் கருப்பு பணம் மற்றும் கள்ளச்சந்தை ஆகியவற்றை ஒழிக்க டிஜிட்டல் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் முதல்வர் இந்தோனேஷியாவில் தோட்டத்துக்கு சென்ற பெண்ணை ராட்சத மலைப்பாம்பு உயிருடன் ஒழுங்கியது தேடிச் பாம்பின் வயிற்றை குளித்து அந்த பெண்ணை சடலமாக மீட்டனர் தொழிலதிபர் விஜய் மல்லையா இந்திய வங்கிகளுக்கு வழக்கு செலவுக்காக ரூபாய் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இங்கிலாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக சுமார் எண்பது லட்சம் பேர் உணவின்றி பரிதவிக்கின்றனர் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மனைவி குல்சூன் நவாசுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது லண்டனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வடகொரியா மீதான பொருளாதார தடைகள் உடனடியாக நீக்கப்படாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் போம்பியா தெரிவித்துள்ளார் மும்பை தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஹபீஸ் சையீதின் ஆதரவுடன் செயல்படும் மில்லி முஸ்லீம் லீக் அமைப்பு வேறு கட்சி பெயரில் தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்துள்ளது பழம்பெரும் கட்சியான காங்கிரஸ் தற்போது நிதி நெருக்கடியில் தள்ளடுகிறது இதை சமாளிப்பதற்காக பொதுமக்களிடம் நிதி திரட்ட அக்கட்சி முடிவு செய்துள்ளது வணிகச் செய்திகள் சட்டவிரோதமாக காதி பிராண்டை பயன்படுத்துவதாக பேப் இந்தியா நிறுவனம் மீது காதி கிராம தொழில் வாரியம் புகார் அளித்துள்ளது முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் பங்குகளை திரும்ப வாங்க முடிவு செய்துள்ளது இந்தியாவில் மிக கடுமையான நிலத்தடி நீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று நிதி ஆயோக் அமைப்பு எச்சரித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளின் கிளைகளை எப்போதுமே கண்காணிக்க வேண்டும் என்று கவர்னர் உர்ஜித் பட்டேலுக்கு ரிசர்வ் வங்கி பணியாளர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் அரசு வங்கிகள் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தனியார் வங்கிகள் ரூபாய் இருபத்தி கோடி கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புஞ்ச் நிறுவனத்தின் மீது தேசிய சட்ட நிறுவன தீர்ப்பாயத்தில் ஐசிஐசிஐ வங்கி வழக்கு தொடுத்திருக்கிறது குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை அமெரிக்க மத்திய வங்கி புள்ளி இரண்டு உயர்த்துவதாக புதன்கிழமை அறிவித்தது இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக வட்டி உயர்த்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் உள்ள ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக சென்னையைச் சேர்ந்த திவ்யா சூரிய நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை டிஎல்எஃப் சைபர் சிட்டியில் டிரான்ஸ் யூனியன் நிறுவனம் தனது உள் அக மையத்தை இந்த நிறுவனம் அமெரிக்காவுக்கு வெளியில் அமைக்கும் முதல் தொழில்நுட்ப மையம் இதுவாகும் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்ய உலக கோப்பையில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அர்ஜென்டினா அணியின் முதல் போட்டியில் உலக நாயகன் நட்சத்திர வீரர் லியோனல் மெர்ஸி அறுபத்தி நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி கிக் வாய்ப்பை நேராக கோல் கீப்பர் கையில் எதிரான ஆட்டம் ஒன்றுக்கு என்று டிரா ஆனது மேற்கிந்திய தீவுகளில் பயணம் ஏற்பட்டுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆடிவரும் இலங்கை மூன்றாம் நாள் ஆட்டமான நேற்று களமிறங்க மாட்டோம் என்று போராட்டத்தில் குதித்தது பரபரப்பாகியுள்ளது அடுத்த மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட அணியிலிருந்து அம்பாத்தி ராய் நீக்கப்படலாம் என்று தெரிகிறது காரணம் உடற்பகுதி சோதனையில் அவர் தேர்ச்சியடையவில்லை திரைச் செய்திகள் அஜித் நடிப்பில் ஹைதராபாத்தில் வளர்ந்து வரும் விஸ்வாசம் படத்தில் கவனம் செலுத்திய நயன்தாரா தற்போது தனது புதிய படத்தில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார் சூர்யா நடிப்பில் கே ஆனந்த் எடுக்க உள்ள புதிய படத்தின் படப்பிடிப்புக்காக படக்குழு இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் லண்டன் புறப்படுகிறது நடிகை ஓவியா முன்னணி கதாபாத்திரம் ஏற்று நடித்து வரும் எல் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது தெலுங்கு பிக் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பதிமூன்று பிரபலங்கள் மற்றும் பொதுமக்களில் இருந்து மூன்று பேர் பங்கேற்றுள்ளனர் தெலுங்கு பிக்பாஸ் டூ நிகழ்ச்சி நூறு நாட்கள் வரை நடக்கவுள்ளது இந்த ரியாலிட்டி நிகழ்ச்சியை நான் இல் நடிகர் தொகுத்து வழங்குகிறார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி செய்திகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் மற்றோடு நான் பேசுவேன் அறிவும் அஞ்சல் தலை போன்ற உன்னதமான ஒளி கோப்புகளை செய்யமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்